பிரிபுராணத்தில் நேசநாயனா அவர் அவர் சேனியர் சேனியர் என்ன இந்த ஜெயனியர்னு சொல்றாங்கல்ல அது ஒரு கூட்டம் இருக்கு நெசனியர் தான் அவரால் அந்த குலத்தையும் பெருமை ஏற்பட்டது அதனால அவங்க மனமேல குருபூஜ் சொல்றாங்க அதுக்காக இன்னைக்கு இல்லை நூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாக குருபூஜ் அவ தான் ரொம்ப நாளாக அப்படி அந்த குலத்துக்கும் ஒரு பெருமை அவர்களுக்கு திருக்குறிப்பு தொண்டர் ஒன்னா ஒன்னாருக்கு ஒரு பெருமை இப்படி ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு பெருமை ஏற்படும் பட்டணத்தார் பட்டத்தார்னா நாடுவர் சேட்டார்களுக்கு ஒரு பெருமை அவங்களுக்கு எங்க எண்ணத்தில் பட்டத்தார் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்புறம் சம்பந்தர் இதெல்லாம் பெரிய நிலை அப்பர் சுவாமிகள் இதெல்லாம் ஆக சாதாரண நிலையா இருந்து பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தில் இருப்பார்கள் ஆனால் அவளுக்கு ரொம்ப பெருமை கோயிலாண்டவர் நகரத்தார் இருந்தனால நகரத்தாரெல்லாம் கோயிலுக்கு மடத்துக்கு மரியாதை பண்ணிக்கிட்டு விசுவாசமா இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை ஞாபகப்படுத்திக்கலாம் நீ தொழிலெல்லாம் செய்தோ நின் குளம் தூய்தே நின்னால் உன்னாலே உன் குளமே தூய்தி அடைகிறது நன்மை அடைகிறது சொன்னான் தந்தை கொள்கணத்தை தீர்த்து தார்வர செய்வதற்கு வந்ததன் மைந்தராதி பையகன் தண்ணில் உண்டு சீக்கிரம் சிதைப்பதற்கு பந்துவாய் தன்னை அன்றி பாரினில் யாரும் இல்லை ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தொன்னு மூன்று பாடல்கள் எவன் கம்சாரி விடுபடுறானோ அவன்தான் காரணம் இல்லையா அடுத்த அடுத்த உதவி நேர் காரணமாகாது பரமாசாதனமாக இருக்கலாம் என்பதை திஷ்டாந்தமாக வளர்க்கிறான் இப்ப ஏழு இடையில சொல்றா கேள்வி கேட்டது ஏழு கேள்வி சொல்ல முடிய அந்த பதில் சொல்றதுக்கு முதல்ல மனசு தயார் பண்றான் அப்பதான் அந்த கேள்வி பிடிக்கும் அடுக்கு வேண்டிய பிடிக்காது அது போல கேள்விக்கு ஏற்றவனே பதில் சொல்லிட்டவனா மனபரிவாக இருக்கா இல்ல தெரியறதுக்கு வேறு கே சொல்லி அடிப்படையில் இடையில இந்த மூணு பாடல வந்தனிவர்த்திக்கு நீரான் காரணம் அர்த்தம் இல்லை என்று அப்பதான் முயற்சி பண்ணுவான் அதுதான் அருமையான விஷயம் இந்த பாட்டுல தந்தை இணைத்தீர்த்துனா கடன் ருணாசம்பந்த சொல்லுவாங்க நமக்கு ருணாசம்பந்தம் இல்லை அப்படி அதான் ருணாக்கொடி அருணாக்கொடிங்கிறது ஆ தமிழ் நம்ம அருணா கூட சொல்லுவாங்க முடிவுகள் எழுத்து இல்ல ரூபா உருவாந்தான் கிராமத்துல ரூபாந்திரமா உருவா உருவாங்க ஊ சேர்த்திக்குவாங்க ரங்கநா அரங்கநாதன் சொல்லுவாங்க ரங்கநாதன் போடப்படாது ராமர் இராமரம் தான் ஈ போடணும் ராமீட்ட வையம் ராமர் தான் போடுறாங்க ஈ போடுறதே இல்லை போறதே இல்ல ராமன் சொல்ல சொன்னாலும் கூட இராமன் தான் சொல்லணும் இது தமிழ் மொழியில இலக்கணம் அது அப்படி போல அந்த தந்தைகோள் இனத்தை தீர்த்து தளர்வர செய்வதற்கு அப்பா கடனாளி ஆயிட்டார் மகன் அந்த கடன் கட்டுறதுனால எங்கேயோ ஒரு சொன்னா இருப்பான் ஏதாவது கட்டுவாங்களா அப்பா போய் கேட்டுக்கோ முடியுங்கிறாங்க அதை சேர்த்து போனாங்க அப்பா போய் கேட்டுவோம் சுடுகாடு போய் கேட்கறதா எது சில பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாரு எல்லாரும் கிடையாது தந்தைகள் இனத்தை தீர்த்து தளர்வர செய்வதற்கு கொடுத்தவங்களுடைய துக்கம் போவதற்கு வந்தனன் மைந்தராதி வையகத்தில் உண்டு வைய சில பேர் இருக்காங்க சொல்றாரு அது பிரபலமானவர் சித்தரஞ்சனதாஸ் என்பதை காங்கிரஸ் அந்த காலத்தில் இருந்தவர் அவர் பேரால இரு எஞ்சின் சொல்லிச்சாலே ஒரு சார்பில் இருக்கு அவர் என்ன பண்ணார் அவங்க அப்பா செல்வந்தர் தான் பல காலத்துல பல விதத்தில் கடன் வாங்கிட்டார் களை வாங்கி நோட்ல எழுதி வச்சிருக்காரு வாங்க எழுதி வச்சிருக்காரு சம்பாரி இல்லையா படிச்சுட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணார் எனக்கு தெரியாச்சிட்டார் அப்புறம் இவர் படிச்சு வக்கீலா சம்பாரிச்சாரு நிறைய அப்போ அந்த நோட் எழுதி பார்த்தார் பார்த்து என்ன இருக்கு என்ன இருக்குன்னு எல்லாம் ஆயுத பாண்டெல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்புறம் வருஷக்கரமா கூப்பிட்டு வண்டி போட்டு கொடுத்தாராம் எப்படி அப்படியே செய்ய முடியுமா அதனால அவர் ஒன்றும் பேர் கெட்டு போயில நல்ல பேரு அதனால தான் எங்கே சொல்லிட்டு அறுபரை வச்சிருக்காங்க காங்கிரஸ் தியாகி ஆகிட்டா இருக்கணும் அந்த மனசை வருமான சில பேருக்கு வருமானு சொல்றார் சில பேருக்கு தான் வருங்கிறார் எங்கேயும் தீர்த்து தளர்வர செய்வதற்கு வந்தங்க மைந்தராதி வையங்கண்ணில் உண்டு சில பேருக்கலாம் ஆனால் அப்படி சொல்ல இருந்தாலும் கூட ராஷ்டாந்தர் சொல்லும் சிந்தை சேர் பந்தம் தண்ணி சீக்கிரம் சிதைப்பதற்கு உள்ளத்தின்களில் கிடையாது பந்தம் எங்க இருக்கு மனதுக்கு தான் ஆத்மா கிடையாது ஆத்மாக்கு என்னைக்கு பந்தம் இல்லை மோச்சம் இல்லை எதுக்கு மனதுக்கு தான் அந்த மனமானது அவிச்சார திசையில பந்தப்பட தான் பானம் பண்ணது விசாரதிசையில விடுபட்டது பானம் பண்ணது பந்த மோச்சா மனதுக்கு அப்படியே ஆத்மாவுக்கு இல்லை என்று சொல்லப்படும் அதனால் சீக்கிரம் சிதைப்பதற்கு பந்துவ தன்னை அன்றி பாரணியன் யாரும் இல்லை ஒரு அப்பா கால் பட்ட கலனு கட்டுறது கூட சில நல்ல மனசு மகள் இருக்கலாம் ஆனா நீ பந்தப்பட்ட உன்ன நீக்கிறது எந்த மகனும் உதவ மாட்டான் நீதான் தெரிஞ்சுக்கணும் உன் மகன் வந்து மது போக மாட்டான் நீயே தான் போக்கணும் என்று இந்த பாட்டுல ஒரு திட்டாருன்னு சொல்லி சொல்றார் இன்னும் ரெண்டு பாட்டுல இன்னும் திட்டான்னு சொன்னார் சென்னிசே பாரமாதீத துன்பம் எடுக்க அந்நியார் அந்நியார் உலகில் உண்ணிங் அடைந்த தன் பசியேயாதி தன்னினால் வந்த துன்பம் தவிர்த்திட தன்னை அல்லால் அந்நியார் இல்லை வந்த அகற்றலும் இந்த வாரேன்னு தான் சொல்றார் சென்னிசேர் பாரமாதே செய்த துன்பம் எடுக்க தலையில சுமத்துட்டு போற மூட்ட பாரமா இருக்காரத்தை இறக்கி வைக்கிறதுக்கோ அது ஆள் கிடைக்கும் அது கூட கிடைக்கலாம் ஆனால் அன்னியர் ஒன்று உலகில் கண்ணி அடைந்த தன் பசியே யாதி கண்ணினால் வந்த துன்பம் தவிழ்த்திட தனக்கு பசி வந்துருச்சு நீ சாப்பிட பசி போட்டுன்னா முடியுமா நீ சாப்பிட நல்லா சாப்பிடுவேன் பசி போகணும் நீ சாப்பிடுவா அப்படின்னாக்கா போகுமா பசி போனா அவமான போகாது தலைபார்த்து அந்நியர் போனோம் பசி போக்கிறது பசியே ஆதி தண்ணினால் ஆதி தனிநாள் நோய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வந்த துன்பம் தவிர்த்திட தன்னை அல்லால் இல்லை அதே போலதான் பந்த மகற்றும் இந்தவாறு பந்தம் போ நீதான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அந்நியர்கள் சகாயம் பண்ணலாம் ஒத்தாசு போடலாம் உணவுடை உறையுடன் மருந்துகிட்டு கொடுத்து உடனே ஒத்தாசம் பண்ணலாம் நீதான் விசாரிச்சு பந்தத்தை போகணும் வேறு கிடையாது பசி போகணுன்னா நீதான் சாப்பிடணும் அடுத்தவங்க சொந்த காலங்களாச்சும் இல்லை அவங்க மகனோ மலை மலையோ சாப்பிட்டு போகாது எவ்வளவு இருக்கமா இருந்தாலும் நமக்கு பசி போகாது அவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கறது சொல்லி பந்தம் போறது இப்படித்தான் நீ இதான் விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணத்தான் போகல போகவே போகாது என்று பாட்டு சொல்லி இன்னொரு பாட்டுல சொல்ல பரவிய மருந்தை உண்டு பத்தியம் செய்வோனுக்கே அரியணே பிணிகள் நீங்கும் அன்றி மற்றாரும் செய்த கரும கருமம் யாது ஒன்றினாலும் கருதிய பிணிகள் நீங்க உறைய பந்த நீக்கம் உரைத்த வேதி போலாம் இது சொல்லாம இல்லை அறுபத்தி ஓராது பாட்டில் ஐம்பத்தொன்பது முதல் அறுபத்தோடு வரைக்கும் சம்சார பந்த மோசகன் தானே எனும் நிரூபணம் இந்த பந்தத்திலிருந்து எவ்வளவு பண்ணுவன்னா அவன் தான் முயற்சி பண்ணுவோடைய அடுத்தவன் முயற்சி பண்ண நடக்காது என்பதற்கு இந்த மூன்று பாட்டில் நாலஞ்சு இஷ்டானங்கள் மூலமா சொல்றாள் இது ஒரு கடைசியில் சொல்றார் பரவிய மருந்தை உண்டு பத்தியம் செய்வோ நுக்கே அரியனே சிஷியனே விசாரமா இருக்கின்ற அதாவது அந்த நோய்க்கு தேர்ந்த மருந்து வைத்தியர் கொடுப்பார் அது சாப்பிடணும் அதோட பத்தியமும் இருக்கணும் ரெண்டும் இருந்தாதான் முடியும் மருந்து மட்டும் சாப்பிட்டா பத்தமில்லன்னாலும் போகாது பத்தி மட்டும் மருந்து சாப்பிடலாம் போகாது ரெண்டும் தேவைப்படும் ஏன்னு சொன்ன உடம்புக்கு ஆகாத வண்டங்கள் அதாவது அலர்ஜியும்பாங்க ஒவ்வாமை ஒவ்வொரு ஆனாலும் எல்லா வியாதிலும் ஒவ்வொரு தான் ஒரு வியாத எல்லா விதம்தான் அது பல்வேறு காரணங்களால சேர்க்க வேண்டியது இருக்கு அறியாமையினால ஆசையினால செய்ய வேண்டியிருக்கு அப்படி செஞ்சிட்டாக்க அது ஏதாவது ஒரு நோயை உண்டாக்கத்தான் அப்ப என்ன செய்யணும் அது நோயை போக்குறதுக்கு மருந்து மீண்டும் அந்த போக்கும்போது அது தடை இல்லாமல் இருக்கிறது பத்தியம் மீண்டும் எதனால வந்ததோ அதை நீக்கலன்னு சொன்னாக்க மருந்து வேலை பண்ணாம தடுக்கும் அது அதான் பத்தியம் இருக்கணும் அப்படி பத்தியம் இல்லன்னு சொன்னா அது மருந்து வேலை பண்ணும்போது தடுத்துக்கிட்டே இருந்தா மருந்து எங்க வேலை பண்ணி நல்லா போகுது அப்படின்னு கருத்து அதனாலதான் பரவிய மருந்தை பறவையவன தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மருந்து அர்த்தம் ஒன்னா மருந்து கொடுத்தா சிஞ்சிங்கிறது இல்லை எந்த வியாவது போகாது தொடர்ந்து சாப்பிடக்கூடிய மருந்தை அதாவது உண்டு சாப்பிட்டு பத்தியம் செய்வனுக்கு அது பண்டங்களை சேர்க்காம இருப்பவனுக்கு அரியணே கிடைத்தேற்கறி சிசணி பிணிகள் நீங்கும் அப்பதான் பிணிகள் போகும் அன்றி அல்லாமல் மற்ற யாரும் செய்த கருமம் யாது ஒன்றினாலும் அடுத்தவங்க செய்யறாங்க யஜ்யாது கர்மங்கள் அப்புறம் இந்த போட்டிகள் கபாடி போட்டிகள் எல்லாம் செய்யறாங்க போயிருமா எதுவுமே போகாது அங்கே போய் உட்காந்துட்டே இருந்தால் பொழுது நிற்கும் மழை நடைஞ்சிட்டே உட்காந்து இருந்தாலும் கூட அது போகாது அதிகம்தான் ஆகும் அதனால மற்ற யாரும் செய்த கருமம் யாது அது எந்த கருமா இருந்தாலும் சரி போகாது கருதிய பிணிகள் நீங்க எந்த பிணிகளும் போக மாட்டா அது அஷ்டாந்த பந்தத்தை இருந்து விடுபடணும் சொன்ன உரைத்த என் நீதி போலாம் இதுபட திஷ்டாந்த இதுதான் முதல்ல மருந்தும் சாப்பிடணும் பத்தி இருக்கணும் அப்படி போல இங்க மருந்து ஆத்மா அனாத்மா பாகுபாடு செய்யக்கூடிய விவேகம் தான் மருந்து பத்தியம் என்ன வைராக்கியம் தான் பத்தியம் அது ரெண்டும் தேவைப்படும் விவேக வைராக்கியம் அடிப்படையில் இல்லைன்னா எதுவுமே காரியம் நடக்காது அது எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு அனுகூலம் கிடையாது பெரிக்கூலம் கிடையாது ஆசை இதெல்லாம் கூட கூட கருத வழிய லாபம் கிடையாது விவேக வைராக்கியம் என்று சொல்றாங்க இத பிரதானம் சொல்றது அதை திடப்படுத்துறதுக்காக சமசம்பி அதுதான் உறுதிப்படுத்துறது அது அது எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துறது மோசித்துவம் தான் மோச்சீச்சை தீர்மானம் அறிந்தால்தான் இது உறுதிப்படும் மோசமா இல்லாத காலத்துனால அத்தியதம் குறைத காரணமே தான் அத்தியத கருத்துக்கள் மக்களது இல்லாத காரணம் மோச்சீச்சை இல்லை தீரும் இல்லை பசா இருக்கு அது சுத்தமா இல்லை சுத்தமா இல்லாத கோடிக்கணும் இருக்கிற கூடத்தில் அர்த்தம்ாதனத்தில் தீவிரம் அதிகார தனி சிரவணத்தில ஆரம்ப ஒரு தீவிரம் இருக்குமே ஆனால் தினசரி சிரமம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குமேனா தீவிரமா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா ஞானம் வந்துருமானா அப்புறம் சாதனங்களுக்கு அது ஒரு தனி அதனால சிறுவனத்தில் யாருக்கு தீவிரம் கேட்கணும் சிந்திக்கணும் சிரவணமாகணும் நீத்தியாசனம் அடிப்படை சிரவணம் தான் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு இருந்தாக மூச்சத்துவம் தீவிரமா இருக்குன்னு அர்த்தம் மூச்சத்துவம் தீவிரமா இருந்தால் மற்ற சாதனங்கள்லாம் வந்துடும் அது விவே வைராகியம் சமரசி திடப்படும் அது வராம திருவணத்திலே தீவம் வராது அது லேசபாசம் இருந்தாலாவது ஒருமை ஒரே சும்மா வந்துடாது அவர் திடப்படும் அது அப்புறம் இடப்பட்டாதான் தொடர்ந்து ஞான சாதனங்கள் செய்து அப்புறம் வெட்டி பெற முடியும் இவ்வளோ சிக்கல் இருக்கு என்னையாவ கஷ்டப்படி செய்வான்னா முடிஞ்சவரைக்கும் செய்யலாம் அதனால ஜென்மத்திலேயே முடிச்சு நீ சாப்பிட சொல்லலை அது தொடர்பு செய்யலாம் படுமத்துக்கு தொடரலாம் அப்படி சாச உத்தரம் கொடுக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடியுமா இதழில் பண்ணி சாப்பிட்டு பொழுது போவது விட்டுட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் நமக்கு என்ன நீ தொழில் பண்ணால் கொஞ்சம் வேலைக்கு வருஷம் இல்லை நீ தொழில் பண்ணுங்க தான் சொல்லுது பண்ணுங்க எல்லாம் பண்ணிக்கோங்க சம்பாதிங்க சாப்பிடுங்க எல்லாம் செய்யுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் குழந்தை பெற்றுக்கோங்க எல்லாம் செய்யுங்க பாரதம் எப்படி இருந்தால் அவர் நடக்கணும் இல்லை பிரமையாக இருந்தால் சரியாக எப்படி இருக்கு அப்படி இருக்கீங்க சிரவணத்துல விடாம செஞ்சோம்னா சுதர்மம் காலப்போக்கில அது மூச்சத்தை நிலப்படுத்தும் வேணும் அப்படி சிரவணத்தில தீவிரம் இருக்கா அதான் முக்கியம் கேட்கணும் ஆர்வம் இருக்கா அப்படின்னா ஆர்வம் இருந்தது என்ன மூச்சத்தும் தீவிரம் இருக்கு அர்த்தம் அதனால்தானே இப்போ மடங்கள்ல கெட்டு கஷ்டப்படுறா இருக்குதா அவர் காலத்துல இருந்து கேட்ட கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் வரல அது முதல்ல தயார் பண்ற பதில் அப்புறம் சொல்றேன் இந்த நிலையில் இருந்தா தான் உலக நான் சொல்ல பதில் பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு அதனால உறவையம் உரைத்தைய நீர் போகலாம் என்று இந்த மூன்று பாடல்கள் எவன் பந்தப்பட்டிருக்கானோ அவன் தான் மந்தத்தை நீக்கிறதுக்கும் முயற்சி அடுத்த வசதியா ஒண்ணுமே முடியாது லௌகிய கர்மங்களை சில பேர் பண்ணலாம் இவருடைய கஷ்டத்தை வாங்கிக்கலாம் ஆனா உள்ள துக்கத்தை போகிறதுக்கு நீதான் மூச்சு பண்ணியா பல இஷ்டம் சொல்ற நோய்க்கு மருந்து நீதான் சாப்பிட்டா போகும் பசிக்கு சாந்தி நீங்க தான் போகும் அப்புறமேல இந்த என்ன சொல்ற பசிக்கு சாப்பிட்டா நீதான் போகணும் உடல் வியாதி இருந்தாலும் மன சாப்பிட் உணல் தான் போகும் அப்படிங்கறத இந்த பாடல்கள் சொல்லி முடிக்கிறாரு அது அடுத்த பண்ணுவாங்க மோட்சம் என்று அறுபத்தி அறுபத்தஞ்சி வரைக்கும் சொல்ல போனார் ஞானன்னால் விழியால் தன்னால் நற்பொருள் உணர வேண்டும் ஏனையோர் ஞானியைக் கொண் நற்பொருள் உணரவும் தேனமில் தனது கண்ணால் இந்துவை உணர்வதன்றி யானையா தோன்றினாலும் இந்துவை உணரலாமோ அறுபத்தி ரெண்டாம் பாட்டிலிருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் பிரம்ம ஞானத்தினாலேயே மோட்சம் உண்டாக வேறு எந்த ஞானத்திலும் தத்துவான பார்வை இருக்கணும் தத்துவ பார்வை தன்னுடைய முயற்சி அடுத்த முயற்சி இங்கே முக்கியமல்ல நற்பொருள் உணர வேண்டும் அந்த நல்ல பொருளாகிய பிரம்ம ஞானத்தை பிரம்மத்தை அறிய வேண்டும் ஏனை மற்றவர்கள் மற்ற ஓர் ஞானியை கொண்டு இப்போ ஒரு உணர்வுனா சரி தனக்கு தத்துவ ஞானம் வரணும்னா இன்னொரு தத்துவான் இருக்கார் தத்துவ ஞானியே எனக்கு ஒரு ஞானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொடுக்க முடியும் தத்துவாலும் சொன்னா திட்டம் கொடுக்குறார் இனமில் தனது கண்ணால் இந்துவே உணர்வுன்றி கண் கோளார் இல்லாமல் இருக்கணும் சாலேஸ்வரம் கண் வழி கண் நோய் இல்லாம இருந்தாங்க சந்தன நல்லா பார்க்கலாம் இல்ல என்ன எது வேணுமோ இல்லையா என்ன ஒரு நல்லா பார்க்க முடியாது சில பேர் ரெண்டு முடிச்சு தெரியுது உண்டு அது கண் கோளார் இனமில் தனது கண்ணால் இந்துவை உணர்வது அன்றி இயல யாதொன்றினாலும் இந்துவை உணரலாமோ அது உபகார முடியாதுன்னு அர்த்தம் எனக்கு கண்ணு சரியா இல்லை நீ சந்தனை பார்த்து எனக்கு சொல்லப்பா அப்படின்னா அவங்க பார்த்தா அவனுக்குதான் விளங்கும் சந்திர இருக்கே எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லாக்கா சரி வருமா அது செந்த இருக்கான்னு சொல்லாங்க என்ன சின்ன இவனுக்கு அந்த அளவு வருமா அப்படி போல தன்னுடைய முயற்சினாலே தான் செய்யொழிய பிரம்மஞானியா இருந்தாலும் கூட அவருடைய உடனே ஞானத்தை கொடுக்க முடியும் இவன் விசாரம் பண்ணித்தான் ஞானம் அடையணும் அடுத்தவங்க திருப்தியா சாப்பிட்டாலும் கூட இவன் பாய்ச்சி போகாது நல்லா சாப்பிட்டாங்க இவன் பச்சு போகுமா அப்படாதான் போகும் அப்படி போல இந்த சந்திரனை எப்படி பார்க்க முடியாதோ அதுபோல ஞானமடைந்தவர்களாலும் கூட ஒருவனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது வழிகாட்டா உடைய இவன் தான் முயற்சி பண்ணி விசாரணம் பண்ணி ஞானமடையணும்னு சொல்றான் கருதிய கருதிய காமம் கண்மே யாதியாக பரவிய பவமாகின்ற ப பலமுறம் பாசம் தன்னை கருதோனா கற்பகோடி காலமோடினும் என்றால் தவிர்ப்பதற்கோர் சொல்றார் கருவிய வவித்தே காமம் கண்மே ஆதி என்ன வேதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அவித்தை முதலே அறிமுகப்படுத்தப்படுகிறது அவித்தீவன் அவித்த என்ன பண்ணது காமம் நானாவதாசை உண்டாக்குது காமம்னா நானாவது ஆசை இலக்கணம் நானாவது ஆசை காமம் ஒரு ஆசை ரெண்டு ஆசை இல்லை கோடி ஆசைகள் அந்த ஆசைகள் நிமித்தம் என்ன செய்யறோம் கர்மம் செய்ய வேண்டியது ஆசை நிறைவேணும்னு சொன்னால் கர்மம் செஞ்சு ஆகணும் ஆகி சொன்னால அப்புறம் கர்மஞ்சத்துக்கு சைரம் தேவைப்படுது சைவம் இருந்தால் பிராண இயக்க வேண்டும் கர்மேந்திரம் யானே செயல்படம் இடம் கொடுக்கணும் இவ்வளவு வேலை பண்ண வேண்டும் அப்படி செஞ்சாதான் இந்த பிரபஞ்சம் நடக்குது பரவிய பவமாகின்ற பலம் வரும் பாசந்தன்னை அப்படி இருந்தாலும் கூட செஞ்சாலும் அனந்தங்கோடி ஜென்மங்களை தொடர்ந்து வந்திருக்கின்ற பலமுறம் பவமுரம் பவமுரம் வாசம் சென்னை சாரம் பிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கட்டை கருதனா கற்பகோடி காலம் ஒடினும் எண்ணிக்கை இல்லாத கற்பகோடி கல்பங்கள் கோடி ஒரு கல்பத்துக்கே இரண்டாயிரம் சொல்றாங்க அப்புறம் எத்தனை கோடி வருஷம் அத்தனை கோடி வருஷங்கள் ஓடினாலும் கூட தரணியிருந்து உலகத்தின் கண்ணே தன்மை அல்லால் யாவன் பந்தப்பட்டான அவனே அல்லாமல் தவிர்ப்பதற்கு யாவர் வல்லோர் யார் சாமர்த்தியிருக்கு எப்படி அவன் நோய்க்கு அவன்தான் மனு சாப்பிடவில்லையா அவன் பசிக்கு அவன்தான் சாப்பிடும் இல்லையா சாப்பாடு அப்படி போல இங்கே மற்றவர்களால் முடியுமா முடியாதுங்கிறது ஆகவே தத்துவ ஞானம் அடைவதற்கு அவன் சீக்கிரம் முடியும் முடிச்சு பண்ணும் மோட்சத்தை தவிர பந்தன் நீ கற்று வேறு வழி இல்லையு சொல்ற ஓங்கிய பரசி வைக்கம் உணர்ந்திலும் உணர்வாலன்றி சாங்கிய மதத்தினாலும் சாந்திலும் யோகத்தாலும் விங்கிய கண்மத்தாலும் வேறு பாசனையினாலும் ஓங்கிய முத்தி பேற்றை ஒன்றுவேதென்றும் இல்லை இதே கருத்தை இந்நூல் ஆரம்பித்து எட்டு ஒன்பதாம் பாட்டு பாட்டு இதே சொல்ற ஓங்கிய பரசி வைக்கியம் மேன்மை பொருந்திய மூல் லோகங்களிலும் ஜீவ பிரம்ம ஏகத்துவ இருக்கே அந்த ஞானமானது உணர்ந்திடும் உணர்வாரன்றி அதை அறியக்கூடிய அறிவினால் அல்லாமல் சாங்கிய மதத்தினாலும் அதாவது புற மதங்கள் புற மதம் ஆராய்ச்சி தான் சாங்கியம் ஒய்பாடியம் யோகம் பூர்விமாம்சை இதெல்லாம் நல்ல ஆராய்ச்சி முடிவுகள் தான் ஆராய்ச்சி ஆராய்ச்சி கண்ட முடிவுகள் தான் அவங்க ஆனால் அதனால ஒண்ணும் முடியாது சாங்கியமே என்ன அர்த்தம் சங்கிய சம்பந்தம் சாங்கியம் பேர் சங்கியம் எண்ணிக்கை தத்துவங்கள் சொல்லிருக்கு அது தத்துவங்களை கொண்டு விசாரம் பண்றதுதான் ஆனாலும் அது முழுமையாக சொல்லப்படவில்லை என்ன இருக்கு யோக மார்க்கம் இருக்கு பதஞ்சல் யோக சூத்திரம் அதிலே அடயோகம் பிராணம் ராஜயோகம் இவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனாலே முடியாது இப்ப நாங்க செய்வதெல்லாம் விசார யோகம்னு பேர் இருக்கிறதுனால இந்த சாங்கிய மதத்தினாலும் சார்ந்திடும் யோகத்தாலும் வீங்கிய கண்மத்தாலும் இன்னும் விசாரமாயிருக்கின்ற யஜ்யாதி கர்மங்கள் அதனாலும் அது சொர்க்காபதை கிடைக்கலாம் பௌபாகியம் கொடுக்கலாம் உடைய முத்தி கொடுக்க வேறு உபாசனையினாலும் அதற்கு அந்நியமாயிருக்கின்ற உபாசனை ஹஷ்ட தெய்வத்தை வழிபாடு இந்த உலகம் வேண்டாம் இஷ்ட உலகத்துக்கு தான் போகணும் என்று எண்ணத்தோடு செய்தாலும் கூட பதமுத்திகள் கிடைக்கும் கி கிடைக்காது ஓங்கிய முத்தி பேற்றை ஓன்றுவது என்று சொல்லக்கூடிய துக்க நிகழ்ச்சி பரமானத பிராப்தி ஆகிய கடைசி முத்தி ஆகிய இதை பேற்றை இந்த ஜென்மத்திலேயே சைரியத்திலேயே அடையக்கூடிய வாய்ப்பு எதுக்குமே கிடையாது ஆகவே இந்த மோட்சம் அடையணுமே சொன்ன தத்வானம் தவிர வேறு கிடையவே கிடையாது பந்தனீக்கம் கிடையாது பட் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் நன்மை உண்டு அந்த நன்மைகள் போன திருப்தி உண்டாக்காது கீழிருந்து பார்த்தா மேல இருக்கிறது நல்லதுதான் அது அடையிற வரைக்கும் அது நல்லது குறித்தா தெரியும் அடைஞ்சிட்டா சின்னதா போயிடும் பெற்றதின் விருப்பம் வரை எது பிறல்லையோ பெருசா தெரியுது பெற்றுட்டா சின்னதா போகுது பெருசு பெருசு நினைச்சிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு பாடுபடுறாங்க கிடைச்சி கொஞ்ச நாள் வந்து அந்த பொருளை அணுவிக்கும் சமயத்துல இப்ப இதோட பெருசு இருக்கே அது கிடைக்கல அதே போல இங்கேயும் விசாரம் பண்ணி பண்ணி பார்த்து உபாசனா தேவங்களுடைய லோகங்கள் போறதை விட இங்கேயே எந்த லோகத்திலையும் அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து பார்த்தா அதை விட பெருசு வேறு கிடையாது எது பெருசோ பொருதுக்கு இல்லாம அதுதான் பிரமம் அப்படிப்பட்ட பெருசு கரிசி பரிசு இதுதான் சொன்னாக்கா அவரு மனசு எங்கேயும் ஆடுறதுக்கு அசைத்து இடம் இல்லை என்னோட பெருசு இருக்குங்க அங்க போக ஆரம்பிச்சா ஆசை ஆசைப்படுது அந்த மனசு முடிஞ்ச நிலைய அது என்னது பெருசு அப்படித்தானா மற்ற எல்லாம் பரிச்சின்னங்களை உணர்த்தது இது அபரிச்சித உணர்த்தது பெருசு காரணம் மனசு ஆலயத்துக்கு இடம் இல்லாம போகுது எந்த மூழ்ச்சி ஆனாலும் பரிச்சன தான் சிவனா இருந்தாலும் சரி விஷ்ணா இருந்தாலும் சரி முருகனா சரி சக்தியா யாரா இருந்தாலும் சரி பரிச்சின்னம்தான் இது பரிச்சினத்தை பிராந்தவே அபரிச்சிதான் உண்டாக்குது அபியாச பலம்தான் சொன்ன மாதிரி வந்துட்டு போறதில்லை அபியாச பலம் இருக்கணும் அப்படி ஒரு பாவனையை உண்டாக்குது அப்படி பாவனை உண்டாக்கி அந்த மனசுக்கு அபியாசம் கொடுப்போமே அப்புறம் என்ன பண்ணது வியாபகம் அகண்டாக உற்பத்தி பண்ண பிறகு அப்புறம் எங்கேயும் இடம் இல்லை ஆசை இல்லை ஆசைன்னு அசை இல்லை அசைத ஆசை அசை ஆசை முதலத்திலிருந்து தொழில் பெயரும் பேர் வீடு வீடு பெரு பேரு கேடு கேடு அப்படிங்கிற மாதிரி அசை ஆசை என்ன அர்த்தம் அசைதல் மனச அஞ்சிகிட்டே இருக்கு அது ஆசை அது பார்க்கணும்னு ஆசையா இருக்கம் அஞ்சு கொண்டு இருக்கு அந்த ஊருக்கு போனா ஆசையா இருக்கு அப்பா என்ன அர்த்தம் அஞ்சு இருக்கு கல்யாணம் பண்ணிணா ஆசையா இருக்கு கல்யாணம் பண்ணு அஞ்சிக்கிட்டே இருக்கு ஆசை ரெண்டு போயிடும் போனா ஒன்னொன்னு பிடிக்கிட்டே போனோம் இங்க இந்த அகண்டகார்த்தியின் மூலமாக இந்த அந்த நிலையை அந்த பிரம்மசுர பற்றி அடைஞ்சு உன்னால பிடிக்கணும்னு சொன்னா இடமில்லைங்க அதான் விசேஷம் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கலைச்சிலை இதுதான் அந்த மனதை பூண சமாதிகளை கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு வழியை வேதாந்தம் தான் சொல்லுது அவளிய மற்ற எல்லாமே பரிசீலத்தை காட்டி காட்டி நல்லவழி பருத்தது இல்லன்னு சொல்லல அதெல்லாம் ஒரே நிலையைதான் இந்த பூலகத்தில் உள்ள ஆசையில விட்டு மேல்நிலை பருவடி பண்ணது ஆனாலும் மனசு போன திருப்தி கிடையவே கிடையாது அங்க போன பிறகு அப்புறம் அதுக்கு மேல பாக்குது இன்னொரு பிடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா பரிசின்னம் துண்டுபட்ட உருவத்தை பார்த்த பிறகு இன்னொரு உருவம் நல்லா இருந்தால் அங்க போகுது சும்மா உலகத்துல எங்கேயும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா விதவிதமான ஆடம்பொருட்கள் ஆள்படுவாங்களா சொல்லு வேணாம் ஆடம்பர் பொருள் ஒரு பொருள் ரெண்டு வாங்கினா போகணும் இல்லை வேற பாருங்க எத்தனை பொருள் ஆதப்படுறாங்க கண்காட்சி போனமுன்னா விதமா வச்சிருக்காங்க அவங்க சக்தி அனுசாரம் வாங்கத்தான் செய்றாங்க இல்ல கள வங்கியாவே வாங்குறாங்க துக்கம் தானே இருக்கு பரசி வைக்கம் உணர்ந்திடும் உணர்வாள் அன்றி இதுதான் முக்கியம் சாங்கிய மதத்தினாலும் சாந்திடும் யோகத்தினாலும் அடையோகம் சிட்டு காட்டுறாங்க சிட்டு காட்டுனாக்கா கூட்டம் சேர்ந்தது அப்படியே படி எல்லாரும் பழகுத பழக விட்டு போயிடறாங்க நீங்க கண்மத்தாலும் வேறு உபாசனையினாலும் அப்படி இதோட என்ன சொல்றது ஓங்கிய முத்திப்பேற்றை ஒன்றுவது என்றும் இல்லை என்னைக்கும் கிடைக்காது அகண்டாகார வந்து போய் அபரிச்சினத்தை வறுமையான மனசு இன்னே போது நிறைவேற சமாதியின் பெயர் கையில் முத்தி அதுதான் நிருவி சமாதின் பெயர் அப்புறம் மத்தவர்கள் சமாதி கூட அது வந்து ஒரு தற்காலிகமான சமாதி கூடும் சமாதிக்கிறேன் கூடும் அப்புறம் மீண்டும் போயிடும் உதாரணம் பார்த்துக்கோ பட்டத்தை எழுத்துக்கோங்க பணத்தை சமாதி கூடினா வருது சமாதி கோடி திருப்தி இருக்குமே ஆனால் அப்புறம் காசிராஜ்னா இல்ல பத்ரகிரி பத்திரிகிரி முத்திய அழிஞ்சு அழகாமா முன்னாள் கைதா போயிட்டாரு ஏ அண்டவா அவர் சேர்த்துக்கிட்டேயே அவரு கூட சன்னியாசி என்ன சேர்த்துக்கலையே கேட்டுக்கப்படுற அது அப்ப சமாதீ ஆளுபம் என்ன குறை அந்த நேரத்துக்கு மன ஒழுங்க குளிச்சு மாறிஞ்சான் தூங்குறோம் தூங்க உடனே சுகமா இருக்கு அப்புறம் வேலைக்கு போயிடறோம் மணல் தூங்குறோம் தினத்து அப்படி போன அவருக்கு போன திருப்தி இருக்கீங்க என்ன போச்சு சச்சியான பெருமா இருக்கே அப்படின்னு வருக்க போய் போவோம் என்ன அவசரம் அப்படி இருக்கவே அப்படி இல்லையே நூ தன்னுடையூப தலைமையும் தந்தியாலே பன்னிய கானம் செய்யும் பான்மையின் சபையின் கண்ணே அந்நியஜனங்கடம் மன்னியஜனங்கடம்மின் மணமகையில் மாத்திரத்தை துன்னிடமின்றி தோன்றலான் தன்மை செய்யான் மீண்டும் சொல்றார் வீணை இருக்கு அதில் கம்பிகள் இருக்கும் அந்த கம்பிகள் என்ன பண்ணும் வாசிச்சாக்க சத்த கலப்பும் வாசிக்கனுடைய சாமர்த்திய பொறுத்து இனிமை கொடுக்கும் இல்லையா துகம் கொடுக்கும் ஆனாலும் அந்த வீணையானது இடத்துக்கு இந்த மாதிரி சாமர்த்திய இருக்குன்னு சொல்ல மாதிரி சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கா இல்ல அதுபோல சொல்ல தன்னுடைய வீணை ரூபத் தகமையும் தந்தியாலே வீணையானது தன்னுடைய தந்தி அந்த கம்பி அந்த நரம்பு அதனால பண்ணிய கானம் செய்யும் பான்மையால் அது சங்கீத கலையில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அப்படின்னா கானம் செய்ய இடம் கொடுக்கும் அது வாசிக்கரவனுடைய சாவற்கு போது இடம் கொடுக்கும் அப்படி போல பான்மையினால சபையின் கண்ணேன் சபையிலே மண்ணிய ஜனங்கடம்மின் சபையில் கூடி இருக்காங்க செங்க ரசிகர்கள் அப்ப என்ன செய்ற மணமகள் ஆடையிறாங்க மாத்திரத்தை அத சந்தோஷப்படுத்த தவிர அந்த கம்பிக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது நான் கம்பியில் இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்த உணர்றது கிடையாது அது இடம் துண்ணிடாது செய்வதன்றி தோன்றலால் தன்மை செய்ய அது நான் இருக்கிறேன் காட்டுமா ஒருபோதும் காட்டாதுன்னு சொல்றான் அதுபோல் அடுத்ததுல அது எட்டம் காட்டலாம் இதுபோல் உயர்ந்த வாக்கும் சாது ஓதிய நூல்களிடம் உரை செய்யும் சக்தி பாங்கும் பூதமாம் பூதமாவி தன் போகத்தின் பொருட்டாலன்றி ஏதமின் முத்தி பேற்றை இசைவது என் பொருட்டாளன்ற சொல்லப்பட்ட திஷ்டாது தாஷா சொல்றார் எப்படி வீணையானது என்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்பட்டாலும் கூட அது தான் சாமர்த்தியத்தை வெளிப்படுகிற உணரவே இல்லாதுக்கு அப்படி போல இதுபோல் இப்படி போல உயர்ந்த வாக்கும் சில பேரு வாக்கு சாமர்த்தியம் இருக்கும் கேட்டிக்கார்த்தமா பேசுவாங்க இசைந்த சொற்ாதுரியம் பொருந்திய சொல் சாதுரியமா பேசுவாங்க அப்படின்னு சில பேருக்கு அமைஞ்சிருக்கும் ஓதிய நூல்களில் உரைசையும் சத்தி பாங்கும் அவர்கள் படித்த பாடங்கள் இருக்கின்றனவே அது விஸ்தாரமாக சொல்லி மக்களை மயக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் சில பேருக்கு பூதமாம் இந்த உலகத்தின் கண்ணே பெரிய வித்தை தன் இதெல்லாம் பலவிதமா சாமர்த்தியங்கள் இருக்கின்றனவே எதுக்கு உதவுதுன்னு சொன்னா போகத்தின் பொருட்டால் என்றேன் அது செய்வத பணக்காசி வரும் போக பாக்கி அனுபவிக்கலாம் இதுக்காகத்தான் வேலை பண்றாங்க கிடையாது ஆனால் ஏதம் முத்தி பேற்றை இசைவது இன் இதன் பொருட்டு என்றான் அதாவது குற்றமில்லாத முத்தி அடைகிறதுக்கு இதெல்லாம் உதவான்னு சொன்னா உதவாது விசாரமாக படித்து பாஞ்சு கொண்ட அவசியம் ஒண்ணும் இல்லை அது அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டாலே போதும் இசைவதில் இசைவதின் பொருடா இதன் பொருட்டார் என்றால் அதனால மற்ற சாமர்த்தியங்கள் எல்லாம் பலபாகியத்துக்கு ஏதுவாக ஞானத்துக்கு ஏதுவாக வீணையானது சத்தத்துக்கு கொடுக்க சாமர்த்தியம் உண்டையொழிய சதத்தை கொடுக்கிறேன் என்ற உணர்வதற்கு இல்லை அதுபோல எல்லா வித்தியெல்லாம் சொல்றேன ஒழிய நான் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அடைவேன் என்று உடல் இந்த வரலாம் பரமமாம் தத்துவத்தை பார்த்து நன் பரவிய நூல்களோதல் பலமேதும் இல்லாததாகும் பரமமாம் தத்துவத்தை பார்த்து நன் பரவிய நூல்களோதல் பலமேதும் இயலாததே கான் இந்த பாட்டில் நூல்கள் என்னுடைய சாமர்த்தியம் எப்படின்னு காட்டார் எப்படி இருக்கு பரமமாம் தத்துவத்தை பார்த்து நான் உணர்ந்த உணர்ந்திடாக்கள் மேலான தத்துவம் ஆகிய பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக படிச்சு உணலா விட்டால் பருவிய நூல்கள் ஓதல் பலமேதும் இல்லாததாகும் ஏதாவது சாஸ்திரம் படிக்கிறோம் அவளை தாற்பயமாக முத்தி அடையணும் சாஸ்திரங்களை சம்பாதிச்சு ஞானத்தை அடைந்து முத்தி அடையணும்ங்கிற கருத்து இல்லைன்னு சொன்னா அவள் சாஸ்திரம் படிச்சு ஒன்றும் பிரிவாயம் இல்லை முன்ன சொன்ன மாதிரி பகத்தின் போட்டா இருக்க முடியாது தத்துவான போட்டாக அதான் சசியகோல் பிராணமி பிராணமெதிகாசம் புராணங்கள் எதிகாசங்கள் பிராணமிதிகாசம் பொருள் என்ன எவையும் பிராணமி தீ காசமேயும் போர் உள்ள அனைத்தின் எல்லாம் சொல்லலாம் அவரு பிராணரியாவிடத்து இவரி வாய்ப்பு தட்டனர் வாக்கு மாத்திரம் தான் அவரு கிடையாது அப்படிங்கிறார் அதான் என் சொல்றது பரவாம தத்துவத்தை பார்த்து நான் உணர்ந்திடாக்கால் பரவிய நூல்கள் ஓதல் பலமேதும் இடாதே ஆகும் அடுத்தது பரவமாவும் தத்துவத்தை பார்த்து நான் உணர்ந்திடுங்கால் மேலான தத்துவத்தை உணர்த்தக்கூடிய நூல்களை பார்த்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பரவிய நூல்கள் ஓதல் பலமேதும் இல்லாதே காணும் பிறகு அந்த நூல்களை பயன் இருக்க தாற்பாலும் பயன் இல்லை தாற்பம் தெரிஞ்ச பிறகு இல்லை அப்படிங்கிறார் ஆடவர் செய்தில் மூவகையாக ஏடனேதையார்க்கே இகவர விவகாரம் வீடனு வித்தி படிப்பதெல்லாம் பாடன் மிகவும் தொழிலார் பலனுண்டோ பரிபூரணமானால் பரிபூர்ணமான பிறகு அவர் என்ன இருக்கு பாடல் மிகு தொழிலால் பலனுண்டோ பாடல் என்ன சிரமணம் பண்றது மிகுதொழில் என்ன லோகிக காரியங்கள் ஆன்மீக காரியம் பண்ணல இவ்வளவு காரியம் பரவ காரியம் அர்த்தம் என்ன பெரிய இருக்கு அது மூலம் செய்ய வேண்டும் ஆடவர் செய்திகள் மூவையாகும் அவித்தி வசத்து வினால் ஏழனை மமதி அகந்த உள்ளாருக்கு இகப்பற விவகாரம் இகலோகத்தில யஜ்யம் தவம் தானம் விரதம் சீலோ உபாசனை சொல்லக்கூடிய இகலோ விவகாரங்கள் பல்லோகத்துக்கு யஜ்யம் தானம் தவம் உளவு தொழவு வரை சிற்பம் இகலோத்துக்கு பல்லோகத்துக்கு யஜ்யம் தவம் தானம் விரதம் சீலோபாசனை பல்லோகத்துக்கு தேவ தான் அது ஆசாபாஷ உலக அகந்தி உள்ளாருக்கு வீடு விட்டு ஞானம் மூச்சு இருக்கானே திருமணம் பண்ண வீடு வீடு அலுவலக இச்சை உள்ளாருக்கு வித்தியை படிப்பதெல்லாம் மூச்சு அடையணும் ஆசை இருந்தாங்க திருமணம் பண்ணிச்சு பண்ணி பாடல் மிகுது விழா பலனும் பரிபூர்ணமானால் பருவானக்கும் அப்படி அது போல அப்ப நூல்கள் அவங்களுக்கு புரியாத நூல்கள் தேவையில்லை இவர்களுக்கு இந்த நூல்களுடைய தெரிஞ்சும் கூட பிரிவன் அடையலையே அவங்களுக்கு தேவையில்லை இதுவும் நான் போச்சு அப்படி இது ஒரு சாஸ்திரத்தில் இது ஒரு நயங்கள் இதெல்லாம் பாடல்கள் அப்படி அமற்றி காட்டுறது அப்படிங்கிற அர்த்தம் சரி மனம இயக்கம் அடைவதற்கு அடைவதற்கு ஏதுவான காதல் செய்ய சப்தஜால காணல் காணகம் தன்னை விட்டுலா பிரமவித்தான் தேசிகன் தன்பா சென்றிங்கு ஏதமில் பிரமந்தன்னை இலங்கைவே உணர வேண்டும் அந்த பாட்டில் தத்துவ ஞானத்தால் தத்துவம் அறியத்தக்கதுனால் தத்துவ ஞானம் வத்தை பற்றிய ஞானம் அதை நாம் மூலமாக தான் பிரமத்தை அறியணும் தத்துவ ஞானத்தால் தத்துவத்தை அறிகிறது என்ற அர்த்தம் அதனால் இவருக்கு சொன்னப்பட்ட விளக்கங்கள்னால் மனமயக்கம் அடைவதற்கு ஏதுவான மனமானது மயங்கி குழப்பமடைவதற்கு காரணமான காதல் செய்ய சப்தஜாலம் ஆசை செய்யக்கூடிய சப்தஜாலங்கள் அதாவது தத்து இருக்கிறது அர்த்தம் து கணகன் தன்னை அந்த காட்டை விடுத்து விட்டுலா பிரமகித்தான் தேசிகன் தன்பால் சென்று குற்றமில்லாத பிரமவித்தாக இருக்கின்ற லாலா பூமி அடைந்த ஜீவன் முத்திரத்தில் இந்த உலகத்தின் கண்ணேதமில் பிரமன் தன்னை எந்த விதமான குற்றம் இல்லாது ஜெகஜீவரமே முப்பத்தி ஐந்து தத்துவம் அசுத்தங்கள் பிரம்மத்தை இலங்கவே உணர வேண்டும் திட அலோஷமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப தத்துவானம் வந்தாதான் அது தெரிய முடியும் ஆகவே தத்துவானத்தினால் அன்றி தத்துவத்தை உணர முடியாது என்பது தலைப்பு பருவம் அஞானமாகும் பாம்பினால் கழிக்கப்பட்டோர்க்கு அருமையாம் பிரம்மஞானம் ஆகிய மருந்தை அன்றி மருவிய மறைகளாலின் மற்றள்ள நூல்களாலன் பருவிய மருந்தினாலின் பகரு மந்திரங்களாலின் அஞ்ஞா நிவர்த்தகம் பிரம்மஞானமே என்ற தலைப்பு இது அஞ்ஞானத்தை போக்குறது பிரம்மஞானம் தவிர வேறு கிடையாது அதெல்லாம் உலகியல் வாழ்க்கை உக்கத்தே ஒழிய ஆத்மியானது உகந்த உகந்ததல்லு சொல்ற பரவும் அஞ்ஞானமாக பாம்பினால் கடிக்கப்பட்டோருக்கு பாம்பு விஷம் அது கடிச்சிருச்சு விஷம் ஏறுது அப்ப அதுக்கு ஒன்னு மந்திரம் போடணும் இல்லை என்னகா அது எதிரடையான விஷம் முறிவு மூலிகையில கொடுக்கணும் இல்லை என்ன அது அப்படி போல இங்க என்ன ஆகிக்கு அஞ்ஞானங்கிற பாம் கடிச்சு விட்டது அதனால பந்தத்தில் ஆழ்ந்து இருக்கான் அந்த விஷயம் ஒருவனோட போயிடும் அது ஜென்மத்தோடு சரி சேர்த்து போனான் இது பல ஜென்மம் தொடர்ந்து இந்த விஷயம் ஒரு ஜென்மம் விஷயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த விஷயம் கடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சுலே உலகத்தை மறந்துதான் சேர்த்து போயிடலாம் இது எப்படி இல்ல உலகத்தை மறக்கிறது இல்லை உலகத்துக்கு கெட்டியா பிடிச்சுக்கலாம் சாகரமும் இல்லை இருக்கப்பட்டு கிடக்கலாம் அப்படிப்பட்ட மயக்கம் அஞ்ஞானம் செய்யுது அருமையா பிரம்மஞானம் ஆகிய மருந்து என்று இதுக்கு மருந்து என்ன கிடைத்திருக்கிறே பிரம ஞானம் சாமானிய கிடைக்க கடையில் போய் ஏதோ கொஞ்சம் வேலை போட்டு வாங்கலாமா அது கிடைக்கிறதே இல்லை மருந்து கடைகள் இல்லை உடலுக்குரிய தான் விற்கிறாங்கள ஒளிய ஆத்ம ஞானம் அடைவதற்குள்ள மருந்தும் கிடையாது அது சட்சன சகசம்தான் மற்ற நல்லா கிடையாது இதுதான் கடை சட்சன சக கிடையாது முடியும் மறிய மறைகளாலன் இன்னும் பொருந்திருக்கின்ற வேதங்கள் இருக்கிறது சாமதானம் நகச்சமயங்கள் புறச்சமயங்கள் ஆகமங்கள் எத்தனைய வேதைன்னு சொல்றாங்க அது என்ன இருக்கு அதுவும் பிரியாஜம் இல்லை மட்டுள்ள நூல்களாலும் லௌகிக்க நூல்கள் விஞ்ஞான நூல்கள் இன்னும் சமய சம்பந்தமான நூல்கள் பிரயோஜனம் இல்லை மருந்தினாலும் விசாரமான மருந்துகள் எத்தனை சொல்றாங்க அலோபதி ஓமியோபதி அதே மாதிரி சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் யுனானி வைத்தியம் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் இயற்கை வைத்தியம் எத்தனை சித்தி அடைஞ்சு சாபம் பழிக்குது அனுகிரம் பண்ணால் பழிக்குது பெருமை அடையலாம் கடைசி துக்கம் அடையலாம் முடிவு சாதிங்க கடுப்பானே இருக்கு அப்புறம் தான் இந்த வேலைக்கு எதுக்கு வந்தோம் முன்னாள் தெரியாம போச்சே ஏமாந்து போச்சே மருந்தேன் பொந்திய தனது ரோகம் போகுவதெங்கும் உண்டோ இருந்த பிரம ஞான திறமையைச் சேர்ந்திடாது பரிந்து நான் பிரமம் என்று பகவலால் பந்தம் போமோ வேறு சோடாமணியில கேளுவதாக பாட்டு ஏழு கேள்விகள் கேட்டான் அது சொல்ல ஆரம்பிக்கிறது முதல்ல அவருடைய மனபரிவாகத்தை பரிசீலம் என்றார் இந்த மாதிரி மனப்பரிவாக இருந்தால்தான் உனக்கு பதில் பின்னால் சொல்ல போறேன் அது உள்ளத்தில் பதியுமே ஒழிய மேற்போக்கால் தான் முடியாது என்பதை இதில் காட்டான் அதில் முதல்ல ஞானத்தினால் மட்டுமே முத்தி கிடைக்க முடியவற்றி அதனால கிடைக்காது என்ற கருத்தை சொல்லி அந்த அஞ்ஞானத்தை நாசம் பண்றது ஞானம் ஞானம் விசாரித்தால்தான் வரும் வேறு வழியால் வராது என்றும் இத்தகைய ஞானமானது தான் சம்பாதிக்கும்போது அந்நியரால முடியாதுங்கிறார் அந்நியரால ஞானத்தை கொடுக்க முடியாது மற்ற காரியங்கள் கொடுக்கலாம் அதான் திருஷ்டாத்தினர் சொன்னார் தலை மற்றவர் வாங்கிக்கொள்ளலாம் அப்பன் பட்ட காலத்தை மானும் கட்டலாம் நோயை இப்போ மருந்து தான் சாப்பிட்டா தான் போவங்களோ அடுத்தவங்க சாப்பிட்டா போகாது இப்படி எல்லாம் பசிக்கு ஆக நாம்தான் சாப்பிடணும் இல்லையா அடுத்தவங்க சாப்பிட்டா நம்ம பசி போகாது ஆனால் நமக்கு வேண்டிய வேர்க செயல்களை மற்றவர்கள் செஞ்சு முடிக்கலாம் நாம போக முடியல நடக்கடிலாம் நம்மளுக்கு வாகனங்களை வச்சுக்கிட்டு கூட கொண்டு போகலாம் ஆனால் நம்ம பசி எடுத்து நாம தான் சாப்பிடணும் அதேபோல நோய் இருந்தால் மருந்து நான் தான் சாப்பிட்றோம் அடுத்த மருந்து சாப்பிட்டா அது என்றெல்லாம் சொல்லி இந்த எழுபது எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சாம் பாட்டு வரைக்கும் பிரம்மசப்தானத்தால் மாத்திரம் முத்தி என்று அண்ணார் வெறும் பர்வஜானத்தால் மட்டும் முத்தி இல்லைன்னு அர்த்தம் மற்றொருமோ துக்கம் பரோட்ச ஞானத்தாலே அற்றமாம் அவ்விரண்டும் அவரோச்சத்தை தால சொல்ல நான் பிரம்மசோருவன் நான் சச்சிதானந்தன் என்று வாக்குல சொன்னால் மட்டும் போயிடாது அஞ்ஞானம் போயிடாது ஞானம் வந்திராது என்பதை இந்த ஆறு வாடல அது இந்த பாடல் சொல்றார் மருந்தினை புசித்திடாது மருந்தனும் வச்சனத்தாலே ஒருவன் நோயாளே மருந்தே சாப்பிடாமல் மருந்து நல்ல மருந்து எங்கிட்ட இருக்கு வருந்த மருந்து என்று போலதினாலேயே அது ரோகம் போயிடாது பொருந்திய தனது ரோகம் போகுவது எங்கும் உண்டோ எங்கேயாவது இருக்கான்னு அந்த உபகாரம் இல்லையான்னு அர்த்தம் திருந்தி அதுபோல திருந்திய பிரமயான திறமையைச் கேன்றிடாது பிரம்மயானம் விசாரத்துக்கு பிறகு சத்தியபுரம் இல்லாமல் வரக்கூடியது அப்படி வந்தா தான் இடம் ஞானம் அர்த்தம் அப்படி சேர்ந்துடாமல் பறிந்து நான் பிரம்மென்று பகவாளால் வந்தம் போமோ நான் பிரம்ம சொல்வன் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்ன மாத்திரத்தான் போமான போகாதன்னு அர்த்தம் சொல்லக்கூடாதா சொல்லலாம் அபியாசத்துக்காக சொல்லலாம் வழியே அது ஆளும நினைக்கூடாது இதை பத்துல இருபத்தி மூணாம் பாடல சொல்ற உலக தரிதொருமோ ஒன்றை தரிதொரு ஞானி தேர்விடத் என்றுமோர் ஒன்றை உரசையில் பிரமவித்தையோ தரிதோ என்று இவ்வுல வரைப்பதனால் அரிசோல் கீதையினாலும் பிரம்மசாதகரின் ஆர்க்குல வருத்தம் என்பதனால் பெரியதோர் வருத்தமனை மனை மறை துணிந்து வருத்தமனை மறை துணிந்து அப்பிரமம் நானே இருத்தல் சாஸ்திர பிரமாணம் அதாவது பரவக் ஞானம் சாஸ்திர பிரமாணத்தினாலதான் வர்றது சாஸ்திரத்தினால நிச்சயம் உள்ளது அதுல விளக்கம் சொல்லி இருக்கு பிரமசத்தியம் பிரபஞ்சமித்தை சாஸ்திர பிரமாணம் உண்டு பரவ வெறும் பரோஜானம் மட்டும் வைத்துக் கொண்டு அது போகுமா என்று சொன்னால் போகாதுங்கிறார் வாயுனால் இருள் துமிந்துவிடுமோ நெருப்பு நெருப்புன்னு சொன்ன போயிருமோ அப்படிங்கிறார் விளக்கு விளக்கு என்று அதனால் வெய்ய உருள் போய்விடுமோ துலக்கியமிழா விளக்கியவற்றின் தலைமுறல் என்றவர் அண்ணர் அப்படி பரோட்ச ஞானமானது அபரோச் ஞானத்தை சாதனமாக கொள்ளாமலையே அசாத்தியமா கொல்லப்படாது என்பதை இந்த பாட்டில் சொல்லி இன்னும் ஆறு பாட்டு ாம் பகையோர்தம்மை வென்றிடாது அகிலமான பாயினுள் பாக்கியத்தை பாங்குறப்பற்றிடாதுங்கே ஆருணான் அரசன் என்றே அறைந்திடும் வசனத்தாலே வீரனாம் அரசனாகி திகழ யோகியனு சொல்வாயின் மீண்டும் சொல்றார் திருஷ்டாந்தம் வீரராம் பகையோர்தம்மை வென்றிடாது ஒரு ராஜன் இருக்கான் ராஜான்னு சொன்னாவத்தான் செய்யும் சாதாரண குடும்பங்கள் அக்கம் பக்கம் விரோதமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அப்ப ராஜா இருக்கா இருக்கு ஆகி செய்யும் அப்ப ஜெயிக்கிற சாமர்த்தியம் வேணும் அல்லவா அந்த விரோதங்களை சமாளிக்கிற சாமர்த்திய வேணும் அது எப்படி தந்தரம் மந்தரம் ஏதோ ஒன்றும் சாமர்த்தியம் ஜெயிக்கிறோம் அப்ப விரதாம் பகையோர்தம்மை வென்றிடாது அப்படி வேணா ஜெயிக்காமலும் அகிலமான பாள் பாக்யத்தை பாங்குற பட்டிடாது பட்டிடாதும் அகிலமான விஸ்தாரமான இந்த உலகத்தின் கண்ணே பாக்யம்னா செல்வம் அந்த நாட்டில் செல்வ பெருக்கு வறுமை நாடா இறங்க முடியாது பஞ்ச இருந்த ராஜா கொடுப்பாங்க வாழ முடியாது அப்படி பாகியத்தை பட்டிடாது இங்கு இவ்வுலகத்தின் கண்ணே ஆறும் நான் அரசன் என்று அறைந்திடும் வச்சனத்தாலே யாராவது இந்த நாட்டுக்கு நான் ராஜன் என்று மைக்களை சொல்லிட்டு போனாக்கா ராஜன் ஆயிடுவானா ஆக முடியாது தேர்தலே ஜெயிக்க முடியல மைக்லர்ன ராஜிக்க ஆகப்படுது ஆகவே ஆறும் யாரா இருந்தாலும் சரி நான் அரசன் என்று அறைந்திடும் வச்சனத்தாலே தீரனாம் அரசனாகி திகழ யோகியனும் சொல்வார் அவன் தீரனுடைய தீரம் பொருந்தியவன் மனோதைரியம் மனதிலே வீரம் தீரம் பொருந்தியவன் நான் இருந்து இருக்கிற ராஜா ஏதாவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க என அர்த்தம் அடுத்த பாட்டிலாம் சொல்ல போறார் ஆகவே ராஜான்னு சொன்னா அதுக்கான யோகிதை இருக்கணும் அதே போல ஞானம் வந்திருக்கும்னு சொன்னா அதுக்கான யோகி இருக்கணும் என்பது ஆர்த்த திருசியா நாசம் தன்னை திறமுறச் செய்திடாமல் பிரமமாம் ஆன்மரோபம் பிறங்கவே உணர்ந்திடாமல் பரமமே நானின் ரோதும் பகரன் மாத்திரமேயான உரையினால் பிரமமாக ஒன்றில ஒன்றிடும் முத்தியுண்டோ உன்னை சொன்னாந்த திஷ்டாந்தத்தை ஞாபகத்தில் படித்துக்கிட்டு தாஷாந்த பார்க்கணும் திருசியா நாசம் திருசியம்னா காணப்படும் பொருளுக்கும் திருசியம்னு பேரு காண்பவனு திருக்குன்னு பேரு விவேகதான் சொல்லாமல் திருக்கு திருசிய விவேகம்னு தான் வச்சிருக்கார் திருக்கு திருசியம் அப்படி திருசிய நாசம் தன்னை திறமுறை செய்திடாமல் திருசிய நாசம் தான் உலகம் அழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அரிமான சத்தியபு சுக புத்தி அது வரணும் அரிமானம்தான் விட ஜீவனுக்கு அபிகாரம் ஒழிய உலகத்தை அடிக்க அதிகாரம் கிடையாது அது ஈஸ்வர்தான் அதிகாரம் இல்லை ஜி எந்த ராஜனு கிடையாது மனுஷனுக்கு கிடையாது அவருக்கு உண்டு அவரு சங்கல் பண்ணாருன்னா பிறலை காலம் வந்துடும் உடனே அழையும் போய் அடிக்க அடிக்க விட்டாருன்னா தீர்ந்து போச்சு ஒரு நல்லா அவ்வளவுதான் பறக்கும் பறக்கும் அப்படி மழை பெய்ய வச்சாலன்னா அவ்வளதா தண்ணி ஓடும் நல்லா அடிச்சுட்டு போயிடுங்கலாம் மறங்கிறவங்க தாண்டி போயிடணும் அது அவர் சங்கல்பம் ஜீவ சங்கல்பம் என்ன அரிமான தொழில் இவனுக்கு அது அதிகாரம் அமானத்தை விடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா முக்கிய அடையிறது தான் துக்க நிவரித்து ஆனந்தப்படாபதி தான் அதுதான் முக்கியம் அதனால திருசிய நாசந்தன்னை திறமுறை செயலிடாமல் அது எப்படி செய்யணும் திறமாக நான் உறுதியாக செய்யணும் எனக்கு எந்தவிதமான ஆசை முடியாதுப்பா நான் எந்த ஆசை கிடையாது என்ன பண்றது இது வேலை கிடைக்கலன்னு கஷ்டமா இருக்க கிடையாது நாங்களும் அது இல்லைன்னு அர்த்தமா அது சில பேர் சொல்லுவாங்க சிசியர் சோதனை பண்றது குரு பண்ணுவாராம் வாயில போய் சக்கரை வச்சிருவாராம் சக்கர வச்சிட்டாக்க அது கரையதா இல்லையான்னு பாப்பாராம் இவருக்கு ஆசிரியர்னா கரையாது அப்படியே இருக்குமா ஆசிரியர் கரைஞ்சி போயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க சோதனை அப்படி இவனுக்கு கரைஞ்சி போச்சுன்னா இவனுக்கு இன்னும் நா விடல அப்படின்னு அர்த்தம் அப்படி போல திருசிய பதார்த்தங்கள்ல அயமானத்தை வர்றதா வேதாந்தம் நமக்கெல்லாம் சொல்லுது ஒழிய பொழுவிட சொல்ல விட்டாலும் தப்பு இல்லை அது அது வேற விஷயம் பொருள் முற்றிலும் யாரும் விட முடியாது ஏன்னா ஜீவனோபாயத்துக்காக தேவைதாப்படுது இந்தியமையா தேவை என்று சன்னியாசிகள் சொல்லப்பட்டிருக்கு முற்றும் திறந்த சன்னியாசிகள் கூட அதாவது பிச்சையேற்றல் சாதியே பிச்சை ஏற்றல் தளமலம் விடுதல் என்று ஏதுமே தியானியர்க்கிங் ஏற்றிடம் இல்லை ஆதலால் ஆண்மையிட்ட அணிசம் அடைதலாலே மோதிய வத்தியாசம் முழுவதுமே ஒழிப்பாயின்னு பின்னால் சொல்லப்படுறார் ஆசங்கர் சொல்லுறாரு அப்போ சாதுக்கெல்லாம் இருந்தா கூட பிச்சை ஏற்றல் வேணும் நான் வீட்டு போய் தான் சாப்பிடணும் பிச்சை ஏற்றல் செலமுள்ள விடுவது ஒன்று கண்டு போய் தான் சாப்பிட்டா ஒன்று கண்டு போய்தான் ஆகணும் அப்புறம் உடம்ப பாதுகாக்கிற ஒரு துணி கிணி எதாவது வேணதே இருக்கு படுக்கறதே ஏதோ படுக்க வேண்டதே இருக்கு பட்டினத்தான் தலைப்படுத்தா கூட மணர்மே தலைகாணி தான் படுத்தாரா அப்பதான் பொழு கேள்விப்படுறாங்களா பாடி இந்த சாங்காரி தலைகாணி ஒண்ணு வேணுமா அப்புறம் என்னது கோபம் வருது கோவம் நாம திருத்த முடியாது என்ன சொல்லிட்டு போக பொம்பளை என்ன வேலை நம்ம சரி நாம இருக்கோம் நாம திருணமா இல்ல பிச்சை பிச்சை எடுக்க சாப்பாடு என்ன படுக்கல் கூட பிச்சை எடுக்கிறான் தர கூட பெச்சுக்கே இருக்கணும் ஏ பொம்பளுக்கு என்ன வேலை இதுக்கு என்ன மனசு கொடுக்கப்படாது அப்படின்னு நல்லா நீட்டி ஜம்மன் படுத்துக்கிட்டாரா அவர் பார்த்தாங்களா அப்படியே சமருக்கு பெரிய கோப்ப யாரா இருக்காங்களே அப்படி போல இந்த உலகத்திலே எத்தனையோ விவரங்கள் வரத்தான் செய்யும் இன்றியமா தேவை சன்னியாசிக்கே இருக்கும்போது மத்திய இல்லாம இருக்குமா அது முற்றும் தொடர்ந்து முனிவர் துறை வேந்தார் இப்ப நாங்கள் தான் துறை வேந்திருக்கலாம் துறவிகள் அவ்வளவுதான் எது இதை தேவைதான் போடுது இயற்கை இடமும் உடுக்க உடை உண்ண உணவு வியாதிக்கு மருந்து வேண்டியதே இருக்கு அந்த அளவுக்கு திருப்பி அடையணும் வழியா அதுக்காக நிறைய சொச்ச சேர்த்து வட்டி கூட வாங்கணும்னு அக்கறை இல்லை வட்டி கொடுத்துக்கிட்டு பேங்க்ல போட்டுக்கிட்டு வாரிசு தேடிக்கிட்டு இப்ப சொச்சகர வாரிசுறாங்க அப்பறம் தலைக்கு பின்னால் ஆள் வேணும் ஆள் வேணும்னு இது பெரிய காவல்தான் நாசம் தான் திருச்சி நாசம் திருச்சி விஸ்மரணம் என்று சொல்வார்கள் விஸ்மரணம் ஆனா நினையாமை உலகப் பொருள்களை பற்றி சுகசாதனம் என்றும் அல்லது துக்க சாதனம் என்றும் நினைக்காமல் சமமாக உதாசனப்படுத்து சாதனம் தான் இருந்தாலும் துக்கமா பயப்பட வேண்டிய தேவையில்லை சுகமா இருந்தால் ஆசைப்பட வேண்டியது இல்லை ராகத்தியாசம் விட்டு உதாசனமா இருக்குதான் சொன்னது உதாசீன பாவனை இருக்கு நடுநிலைன்னு அர்த்தம் ராகம் இல்லை துவேஷம் கிடையாது நடுநிலையாருமே என்னையா லாபம் மனம் அமை அடையுது மனிதமைக்கு என்ன லாபம் சுகம் தோற்றுது அவ்வளவுதான் சுகம் எங்களுக்கு வெளியில இருக்கேன் ஆத்மா சுகம் அமைதியான மனதில சுகம் பெருமிக்குது சுக நிலைக்குது இத்தகைய ஒரு நிலையை தான் திருசிய விஸ்மரணம்னு சொல்றது திருசிய நாசந்த திறமுறை செய்திடாமல் இப்படி ரெண்டு ரெண்டு கால நேரத்தோட அபியாசம் பண்ணாதான் அவர் ஒன்னால வந்துடுது இல்லை என்னையா இது இல்ல யாரை அபியாசம் பண்ணுவாங்க அப்படின்னா நாம் இப்போ பொருள்கள் இச்சை வச்சிருக்கோம் இல்ல அது கூட அபியாசம் பண்றத இச்சை வச்சிருக்கோம் திடீர்னு வந்ததில்ல அது கூட ஜென்மாந்தரங்கள்ல அபியாசம் பண்ணியிருக்கோம் இந்த பொருள் எனக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும் அபியாசம் பண்ணியிருக்கோம் அது அபியாச பலத்தினால இந்த ஜென்மத்தில் பிரார்த்தம் மூலமாக அது கிடைக்குது இல்ல கிடைக்காது அதனால்தான் இது இந்த அபியாசம் பண்ணும் இல்லவா இந்த பொருள் உதாசனமாக நான் கையாளுகிறேன் உதாசனப்படுத்தி அதை நோக்குகிறேன் இது வெறுப்பு இல்லை வெறுப்பில்லை பிரார்த்தனு சாரி கிடையாது திருப்பி எனக்கு உண்டு நான் அமைதியா இருக்க இந்த திருச்சி விஸ்மால் எனக்கு சகாயம் பண்ணுறேன் இப்படிப்பட்ட பாவனைகள் எல்லாம் அபியாசப்படுத்தின அப்படி செய்ய செய்ய விவகாரம் எவ்வளவு இருக்க செய்யலாம் தீவிர விவகாரங்கள் இருந்தாலும் கூட செய்யலாம் நம்ம ஐயா மாதிரி பெரிய விவகாரமா இருந்தாலும் கூட செய்யலாம் இனகராஜா செஞ்சா சொல்லப்படுது அது போல சரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன விவகாரம் எல்லாம் பார்த்துட்டோம் ராத்திரி என்ன செய்யணும் இன்னைக்கு நஷ்டங்கள் தான் சரி சம் சம்மதம் நஷ்டத்துல இருக்க வேண்டியிருக்கு சேர்ந்து சம்மதம் படுத்திக்கணும் அப்ப நாளைக்கு விவகாரம் பண்றோம் லாபம் வந்தது ராத்திரி பார்த்தோம் அப்படி இன்னைக்கு நல்லா லாபம் இருக்கு இருக்கட்டும் நேற்று நஷ்டத்தையும் லாபம் அதுவும் சரி அப்ப நாளைக்கு எப்படி வந்து அப்படி வரட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாவனை இருக்குமே ஆனா அந்த மன அமைதியாளிகள் வருத்தம் வந்த போது அப்பா வந்துருச்சே நஷ்டம் என்ன நாளைக்கு என்னதான் பண்றது ஒண்ணும் முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருது யாருக்கு வரதான் செய்யும் அப்படிப்பட்ட வர சமயத்தில் பண்ணிக்கணும் அன்றைய பேரும் பூநஷ்டம் வந்து தற்கொலைக்கு தயாராயிரறாங்க தூப்படி சாகிறதுக்கோ மருத்துக்குடி சாகிறதுக்கோ தயாராயிரறாங்க அதுதான் கூடாது வந்துருச்சு நம்ம என்ன பண்ண முடியும் பிரார்த்தம் அப்படி இருக்கு சேவை சமாளம் பண்ணிக்க வேண்டிச்சோம் நாளைக்கு லாபம் வந்துடுச்சு அப்படியும் வரலாம் சில சமயங்கள்ல அந்த என்ன போல கெட்டிக்காரன் யாருன்னு பெருமளிக்கிறாங்க பெருமாள் என்ன லாபம் கர்வம் உண்டாகுது சாம்பர்த்து அது அந்த ஆடம்பர பொருளுக்கு ஆடம்பர பொருளாக மாற்றி செலவு பண்ண